ஆயிரத்தி எழுநூற்றி பதினைந்து அப்துல் ரஹ்மான் செய்திருந்து அதை கண்டால் உங்கள் சத்தியத்திற்கு பரிகாரம் செய்வீராக என்று என்னிடம் நபி சொல்லவும் அடையிய செல்லும் அவர்கள் கூறினார்கள் நான்கு ஆறு ஒன்று ஆறு